நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கை போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முருவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறு வரங்கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறம் கொண்ட மறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய ஐயா சுவாமிநாதன் அவர்களே வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே உங்கள் திருவடிகளையெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பணிவோடும் வணங்கி இந்த ஒன்பதாவது நாள் உரையாக காசி எம்பதியை பற்றிய உரையை தொடங்குகின்றோம் கங்கை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் ஓடி வருகிறது மகாகவி பாரதி பாடும் பொழுது மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநில மீதி இதுபோல் பிரிதில்லையே இன்னரும் நீர் கங்கை யாரு எங்கள் யாரே இங்கிதன் மாண்பிற்கு எதிரது வேறே கங்கைக்கு சமானமாக எதுவும் கிடையாது என்று மகாகவி பாரதியார் பாடுகிறார் பின்னால் வந்த பெருமக்கள் சொன்னார்கள் காசிக்கு மிஞ்சிய பதியும் கிடையாது கங்கைக்கு மிஞ்சின நதியும் கிடையாது நம்ம வீட்டில் குளிச்சுட்டு வர்றோம் தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்கறாங்க அது கிணத்து ஸ்நானமா இருக்கும் குழாய் ஸ்நானமா இருக்கும் ஆத்தானமா இருக்கும் கடல்மா இருக்கும் எல்லாம் கங்கைக்கு அவ்வளவு பெருமை வைகாசி மாதம் திருவியை திதி அஷ்ட நட்சத்திரம் செவ்வாய்கிழமை கங்கை பூலோகத்தில் இறங்கிய நாள் திரும்ப சொல்கிறேன் வைகாசி மாதம் சுக்கள பட்சம் திருதியை திதி அஸ்த நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை மங்களமான கங்கை பூமியில் இறங்கிய நாள் நதிகளில் நான் கங்கையாகிறேன் என்பது பகவத்கீதை வானத்திலே இருந்து மண்ணுக்கு வந்து மண்ணிலே இருந்து பாதாளத்துக்கு போனவள் கங்கை சொல்வார்கள்ளுக்கு வானத்திலிருந்து அரசன் இமவான் அவன் மனைவி மனோரமை இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்த மூத்த பெண்ணுக்கு கங்கையின்னு பேரு ரெண்டாவது பெண்ணுக்கு பார்வதியின்னு பேரு உமையாக்கு சகோதரி கங்கை முதல்ல கங்கை அதுக்கப்புறம் பிறந்த பொண்ணு பார்வதி மூத்தவர் கங்கையை தேவர்கள் கேட்டார்கள் வழிபாட்டுக்கு உரிய நதி நாங்கள் சிவ வழிபாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் மூத்தவர் இமவான் தேவர்களுக்கு தந்து விட்டார் சகரன் அஸ்வமேத யாகம் செய்கிறான் மகாபாரத காலம் சகராஜா குதிரையை வச்சு யாகம் பண்றார் இந்த அஸ்வமேத யாகம் பண்ணிட்ட தேவேந்திரனுக்கு ஆபத்து அதனால இந்த குதிரையை கொண்டு ஒழிச்சு வச்சுட்டான் குதிரை இருந்தா தான் அஸ்வமேத யாகம் பண்ணலாம் எங்க ஒளிச்சு வச்சான் பாத ஒளிச்சு வச்சான் கவிதை முனிவர் ஒளிச்சு வச்சான் சகரங்களை புத்தியவர்கள் தேடினார்கள் அறுபதாயிரம் பேர் அவனுக்கு முதலுக்கு பிறந்த பிள்ளைகள் அறுபதாயிரம் பேர் ஆயிரம் பேரும் உலகம் கூட தேடி சளிச்சிட்டான் கடைசி கீழே பார்க்கிறான் பாதாள லோகத்தில் இந்த பாதாள லோகம் எது தெரியுமா நம்ம அமெரிக்கா பூமித்தான் இருக்கே மேல இந்தியன்னு கீழே அமெரிக்கா தோண்ட முடியுமாங்கிறது அங்கதான் நடராஜர் சிலையெல்லாம் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நம்ம சரித்திரம் பாராளுகம் என்று சொல்வது வேற உண்மை முடியாத அமெரிக்கா கபா மனிதர் தவத்தில் இருக்க குதிரை பக்கத்தில் கட்டி கிடக்கிறது அறுபதாயிரம் பேருக்கும் கோபம் வந்துச்சு இவன் தாண்டா திருடிகிட்டு வந்துட்டான் கபில முனிவர் மேல பாய கபில முனிவர் ஒரு பார்வை பார்க்க ஆயிரம் பேரும் எரிஞ்சு சாம்பலா போயிட்டான் ஞானத்துக்கும் தவத்துக்கும் எல்ல கிடையாது அந்த ஆற்றலுக்கு எல்ல கிடையாது கொஞ்ச இருந்தாலும் தாங்க முடியாது வெகுலி கனமேலும் காத்தல் அறிவு திருவள்ளுவர் அவசமன்ற அசுமான் ரெண்டு பேரும் தேடி வந்தாங்க குதிரையை கண்டுபிடிச்சாங்க எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்கிறத பார்த்தாங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுது குதிரையை கொண்டு போய் யாகத்தை முடிச்சுட்டாயிரம் பேருந்து பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது முறை விடாதே நம்ம நினைக்கிற செத்தே முடிஞ்சு போச்சுன்னு செத்தை இங்கேதான் முடிஞ்சு போச்சு இன்னொரு வாழ்க்கை மிச்சம் இருக்கு இங்க இருந்த ஆண்காலத்துக்கு எடுத்து செலவழிக்கலாம் தீண்டு போச்சு முடிஞ்சு போச்சு உங்க பாத புண்ணிய பலன் முடிஞ்ச போய் மழையோடு சேரணும் மழை தண்ணி விழுகிற பொழுது இந்த ஆன்மா கீழே விழுகும் சாப்படுற பொழுது என் உடம்புக்குள்ளே எனர்ஜி சத்தாக போயிடும் எனக்கு கல்யாணம் ஆயிட்டே என் பண்டாட்டி மூலமா அடுத்த உண்டாயிடும் இந்த ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் கிடைச்சிடும் இது ஒரு பெரிய சுற்று மறக்கப்படாது இந்த ஆன்மா செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெளிவா சொன்னது மாதிரி இது முளைக்கும் அறுபதாயிரம் பேர் இப்படி எரிஞ்சு போயிட்டானே இந்த ஆன்மாக்கள் தவிக்கின்றனவே என்ன செய்யலாம் அறுபதாயிரம் பேருடைய பாதங்கள் போக வேண்டுமானால் கங்க ஆற்றே இவர்கள் முழுக வேண்டும் சாந்த என்ன செய்வது கங்கை வந்து பாயணம் கங்கை தேவையாற்ற எடுக்கிறவ இங்காலும் முடியலேன் அம்சமான் மகன் திலீபன் வந்தான் அவனாலையும் முடியலேன் திலீபனுக்கு ஒரு பேரை பகீரத பேரு எப்படியாவது இவர்களை காப்பாற்றுவேன் பகீரதன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தவன் செய்தான் பிரம்மா காட்சி கொடுத்தார் உனக்கு என்ன வேணும் கங்கையை கொண்டாடணும் அதுல ஒரு சிரமம் இருக்கு கங்கையை கொண்டு வரலாம் அவ வர்ற வேகத்தை யாரும் தாங்க முடியாது மேலே அறிந்து கங்கை ஆறு ஏழு கிளைகளாக வரும் வந்து போய் பாரதன் ஆண்டு அடிவிட்டு போயிடும் அப்படியே அடிச்சு தாண்டிட்டு பாதுகாத்துக்கு போயிடுவான் அவனது வேகமான ஆறு கங்கையின் வேகத்தை பார்க்கணுமா புத்தகாசையில போய் பாருங்க புத்தகாசியோட கங்கையை பார்த்து உருட்டு தேடி அவளது வேகத்தில் தைரியமான சில பேர் குளிக்கலாம் எங்களோட வந்த ஆர்டர் ஸ்ரீகாந்தன் அப்படி பாதி பாதி குளிச்சுட்டார் அப்படி கூட அவ்வளவு வேகமா அந்த ஆறு வந்த பொழுது நாங்கள் வேலம் என்ன வேடிக்கை கங்கையினுடைய தாங்கணும் நோக்கி தவன் செய் பகீரகன் இமையவருடைய அறிவாளத்திலே சிவபெருமானை நோக்கி தவன் செய்ய பெருமான் காட்சி கொடுக்க பெருமானே கங்கை வரப்போகிறால் அவரை தாங்க வேண்டும் வர சொல் கந்த இடத்திலே போய் சொல்ல பிரம்மாவின் கட்டளை என்று தெரிந்து கொண்ட கங்கை இந்த சந்திரனையும் யாரு சந்தரன் சிவபெருமான் ஒரே வேகமாக தாண்டி தலையில் அடிச்சு தள்ளிட்டு பாதாளத்துக்கு போயிடறேன் சிவபெருமான் பார்த்தால் சதா முடிய விரிச்சார் தாண்டினால் கங்கையை காணாம் இறைவர் சடா மகுடத்துள் வெங்கை அடங்கும் இருக்கு நாம் பாதாளத்துக்கு கொண்டுகிட்டு போனோம் பகவானே சடையை வச்சுக்கிட்டான் நான் என்ன பண்றது கொஞ்சம் விடுங்க ஏழு வழியா விட்டார் அங்கிருந்து மலையிலிருந்து ஏழு ஆறுகள் மூணு ஆறு கிழக்க போனிச்சு மூணு ஆறு மேற்க போனிச்சு ஒரே ஒரு ஆறு நம்ம பகிரதம் பின்னால வந்தது ஒரு கிளை பின்னால் வர எல்லாம் வந்துட்டு இருக்கிற பொழுது ஜானு முனிவர் ஒருத்தர் ஜான்ஹூ அவருடைய ஆசிரமம் கங்கை வந்த வேகத்தில் ஆசிரமத்தை அடிச்சு தள்ளிட்டார் முனிவர் பார்த்தார் கதையை எடுத்து ஆசமனம் பண்ற பாருங்க அப்படின்னு விட்டார் கங்கையை காணாம் பகிரவன் திரும்ப கும்ப தப்பிச்சு காதுபலியா பெரிய கங்கையா இருந்தாலும் அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் முனிவர்களுக்கு முன்னாலே அவருடைய ஆற்றல் ஆணவம் வேகமெல்லாம் ஒன்னும் செல்லாது காதுபலியை வைத்ததுனால ஜான்பதினு பேரு அங்க இருந்து கொண்டு வந்து பாதாள லோகத்தில் சேர்க்க அறுபதாயிரம் பேரும் மோட்சத்துக்கு போனார்கள் கங்காதேவி இங்கே வந்தாள் கங்கை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வருவாள் ஒரே ஒரு ஊரில் தெற்கில் நோக்கி போவார் வடக்கு போவது செடம யாத்திரை தெற்கு நோக்கி போவது மனத யாத்திரை தெற்கு த்துக்கு வந்து சரியா வந்து நிக்கும் யம தர்ம ராஜா தெற்கு தெற்கு நோக்கி போவது மனம யாத்திரை வடக்கு நோக்கி போவது சரண யாத்திரை கங்கை ஒரே வருடத்திலே வடக்கு நோக்கி போவாள் உத்தரவாகிணின்னு பேரு உத்தரம்னா வடக்குன்னு அர்த்தம் அந்த இடம் காசி அதனாலதான் வேகமுண்ட விழாங்கனியது போல மேடி கொண்டு வியாபகமயலூறி நாலு மனிதர்கள் போல் மிக நானும் விடாதருள் புரிவாயே அன்று அமனீசர்கள் கழுவே வென்ற சிதாமணி மயில் வீரா காலகண்ட நுபாபதி தருவாலா காசு கண்டையில் மேதிய பெருமாளே காசு கண்டையில் மேதிய பெருமாளே திருப்புகள் பாட்டு தெற்கு ராமேஸ்வரம் என்று வந்தீங்கள கோ கோடி தீர்த்தம் அதை எடுத்துக்கிட்டு போய் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் காசியில கங்க தீர்த்தம் அதை எடுத்துக்கிட்டு வந்து ராமேஸ்வரத்தில் ராமநாதருக்கு அபிஷேகம் ஒற்றுமை எப்படி ஒரு காலத்தில் உண்டாகி இருக்கு பார்த்தீங்களா இதுவும் ஜோதர்லிங்கம் அதுவும் ஜோதர்லிங்கம் ராமேஸ்வரத்து சிவலிங்கம் சீதா தேவியால் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட லிங்கம் காசிலே உள்ள சிவலிங்கம் தானே தோன்றிய லிங்கம் யாரை தெரியாது பிரகாசமான லிங்கம் இந்த காசிக்கு முக்கியமான சிறப்புகள் ஒண்ணும் காசிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஆத்மாராம் என்று ஒருவர் அவர் எப்ப பார்த்தாலும் பக்கத்திலே போய் உட்கார்ந்து இருப்பார் வயசாச்சு பதினெட்டு பத்தொன்பது வயசாச்சு அவங்க அம்மா பார்த்தா என்ன பையன் இப்படியே இருக்கிறான் அடுத்தவற்றுக்காரி சொன்னா ஒரு கல்யாணத்தை சரியா போயிருவேன் கல்யாணத்தை பண்ணியாச்சு பண்ணத்தை விட்டு அசைய மாட்டேங்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் அவன் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறான் அவளை பார்த்த கண்ண எடுக்க அவ என்னதான் பண்ணுவா வச்சிருக்காரு இவரை கேட்ட என் புருஷன் என்னையே சித்திக்கிட்டு இருக்காருன்னு ஒரு பொண்ணு சொல்ல முடியுமா இவளால தாங்க முடியல ஒரு நாள் ஒரு அணை காசு சம்பாதிக்க வேண்டாமா ஒரு ஆண்பானு கேட்டுட்டா திடீர்னு ரோசம் வந்துருச்சு நான் கொஞ்சம் கட்டி சாதம் கட்டி கொடுத்து வாங்க கொடுக்க வயசு சம்பாதிக்கணும் ஒரு கேள்வி கேட்டு அநியாயமா எப்படியாவது சம்பாதிக்கணும் புறப்பட்டு ஒரு பத்து பதினஞ்சு மைல் நடந்து வந்துட்டார் ஒரு கல்லு கடந்தது கொண்டாந்து உமதான் தூக்கி எரிஞ்சாரு புறப்பட்டுவே வர்றாரு வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா அம்மா கதவை திறக்கிறார் அவ எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா இந்த மனுஷன் எப்படின்னு அவ காத்து கிடந்திருக்கா என்னதான் செய்யறது அவன் அப்பா வீட்டுக்கு போயிட்டான் அப்படியா உடனே அவளை பார்க்கணும் ஏழை கால ஆச்சு ஆனாலும் பரவாயில்ல அப்பா வீட்டுக்கு போகணும் ஓட்டமும் ஓடுறாரு எப்படியாவது போயிடணும் இப்படியே அவளை பார்க்கணும் போற வழியில மழை கொட்டது ஆத்துல வெள்ளம் போகுது இந்த வெள்ளத்தை தாண்டணும் ஒரே தாண்டணும் என்னமாதிரி படைய கிடைக்குமா பக்கத்துல ஒரு கட்டை வந்தது அந்த கட்டையை பிடிச்சு இழுத்துட்டு கட்டை ஏறி உட்கார்ந்துட்டாரு ரொம்ப போர் அடிக்குது இந்த கட்டையில ஒரு துணி சுத்தி இருந்தான் அந்த துணியை உருகினாரு புளிஞ்சாரு இவரு போர்த்துக்கிட்டாரு யாரு நம்ம ஆத்மாராம் போர்த்துக்கிட்டு ஒரு வழியா ஆத்த தாண்டி கட்டையை தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு மாமியார் வீட்டுக்கு போனா ராத்திரி பன்னெண்டு மணி வீட்டு கடவுளை யாரும் மாப்பிள வருஷம் வழி இல்ல ஏறு குதிச்சிருவா உள்ள வெளியில வந்து பார்த்தா விழுது தொங்குது ஆழ மரத்து விழுது விடிச்சு ஏறினாரு வலுக்கி வலுக்கி விட்டுது மூணாவது வர கையில மண்ண தேய்ச்சிட்டு மமதானு சொல்லி விட்டு எ ரொம்ப வெக்கமா இருக்கு அவரை சம்பாதிக்காம வரமாட்டார நீங்க சாயந்திர வீரர்கள் பேச அந்த மனுஷன் இப்படி வருவான்னு ஆறு வந்தா ராத்திரி பன்னெண்டு வந்து நிக்கிறாரு தெரியுதா இறஞ்சி எரியும் ஒண்ணு வந்திருக்கு மனுஷனுக்கு பொ தெரியல அவ்வளவு வேகம் மமதாரத்தை பொழுத்து மேலே உட்கார்ந்து அப்பவே தெரியல விடுதலை விடுதலை மத்தியான வரைக்கும் விடுதில்லை வழிய வந்து பார்த்த சாப்பிட்டு மலைப்பாம்பு தலைகளை தெரிஞ்சிட்டு ஆசை ஏறி இருக்க இப்ப கை காலம் ஆடுது இந்த பாம்பா இதுலயா ஏறுமே பொண்டாட்டி அவளை கையெடுத்து கும்பிடணும் அந்த புண்ணியவதி ஒரு வார்த்தை சொன்ன ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு எல்லையே கிடையாது ஆயிரம் சபானம் அந்த பொண்ணுக்கு பல்லாண்டு பாடி கும்பிடுறேன் ஆசைப்பட்டு இந்த பாடுபட்டு ஆயிரத்துல ஒரு பங்கு அந்த ராமனிடத்துல வச்சா நீ கடத்தேறியிருப்பியே பட்டுன்னு அடிச்சிரு பயத்தோட இருக்கான் பணத்துல வந்த பயம் பாதி பாம்புல பயம் மீதி கைகால ஆடிக்கிட்டு இருக்கு கரெக்டா பார்த்து ஒரு அடிப்பட்டு நடிச்சா இந்த ஆசையில ஆயிரத்துல ஒரு பங்கு ராமன் கிட்ட வச்சா நீ கடத்தேறி இருப்பிய இந்த உடம்புக்கு ஆசைப்பட்டியா இன்னைக்கு அழகா இருக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நரமுடியெல்லாம் கருமுடியெல்லாம் நரமுடியாயிரும் வேல்கண் வேல்கண்ணுங்கிறிய ஒரு நாளைக்கு கோல் கண்ணா மாறி போயிரும் இந்த உடம்புக்கு ஆசைப்பட்டு ராமா, ராமா, ராமா, திரும்பாரு பொண்டாட்டி சுத்த மனசு முழுக்க ராமர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் காசிக்கு வந்துட்டார் காசியில வந்து அங்க எங்க போனாலும் ராம் ராம் ராம் ராம் ராம் ராமனை தவிர எந்த சிந்தனையும் கிடையாது ஒழுங்கா சாமி கும்பிட்றவனை விட பலகாலம் கும்பிடாம இருந்து அடி வாங்கி வர்றான் பாருங்க அவன் ரொம்ப ஒழுங்காவே கும்பிடுவேன் நம்ம தினம் கும்பிடுறோமா மீனாட்சி பழகி போயிருச்சு அவன் அஞ்சாறு வருஷமா பார்க்கலையா இப்ப மாட்டிக்கிட்டு காப்பாத்தனப்பற வந்து நின்னான்னா கண்ணீர் கொட்டிடும் இவர் அப்படி இருந்தவர் இப்ப ராமனை தவிர வேற சிந்தனை கிடையாது ராமனை பார்க்கணும் ராமனை பார்க்கணும் காசியில ராமனை பார்க்கணும் ஒரு பெரியவர்கிட்ட போனார் ராமர் எங்கே இருப்பாரு பெரியவர் சொன்னார் ஆஞ்சநேய சுவாமி எப்படி ராமர் இருப்பார் என்று இருப்பாரு ராமாயணம் விட்டு இருப்பார் காசியில யாரு ராமாயணம் சொல்றா குமரகுருவர் சுவாம மதுரையிலிருந்து வந்து ஒரு புள்ளியனால் ஹிந்தியில ராமாயணம் சொல்றாரு அப்படியா அந்த போய் உட்காரு உனக்கு ராமாயணம் தெரியும் தமிழும் தெரியும் அவர் தமிழின் சொல்றாரு ஹிந்தியும் சொல்றாரு குமரகுருபுர சுவாமிகள் உட்கார்ந்துட்டார் நம்ம கூட்டம் கூட்டியிருக்கு குமரகுருபுர சுவாமிகள் ராமாயணம் காசியில இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆஞ்சநேயர் எங்க இருப்பாரு யாருக்கும் வாழை காணாம் வாழைன்னு வெளியிலேயே தெரியும் இப்படி பார்த்தாரு அந்த ஓகத்துல ஒரு ஆளு வயசான ஆளு ஓடிக்கிட்டே இருக்கு அவருக்கு இவர் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அவருக்கு ராமாயணம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ராமன் பெருமை எல்லாம் தம்பன் சொன்னபடி ஹிந்தியிலே இவர் சொல்ல அந்த ராம ராமத்திலே ஈடுபட்டு ராமராம ராமராம ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம் ராம ராம ராம ராம ராம ராம அவர் வாடு ஈடுபட்டு இருக்காரு நம்ம போனாது பார்த்தா இவருதான் ஆஞ்சநேயர் விடாதே கையை பிடிச்சுக்கிட்டாரு கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் எந்திரிச்சாங்களா அந்த இவர் கையை ஓடிக்கிட்டு ஓடி என்ன பலமா உதர்றாரு இந்த கிழவனர் அப்படி நிச்சயமா இவர் தான் ஆஞ்சநேயர் நாளைக்கு பார்த்துக்குவோம் மறுநாள் வந்துட்டார் அவரு கையோட இவர் கையை ஒரு கருத்தை போட்டு கட்டிவிட்டார் இப்ப பாப்போம் அன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்சது அவர் கையை இப்படி கயிறை அருந்து போச்சு போயிட்டாரு சத்தியமா இவருதான் ஆஞ்சநேயர் இந்திரஜித்தன் விட்டு பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்படாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நாளைக்கு அவர் காலையில் இவர் வாழ்க்கையும் சேர்த்து கட்டி விட்டாரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதா கட்டி வரைக்கும் என்ன கொடுத்துட்டு சும்மா அறந்த நீங்க வீட்டு சொல்லிக்கிட்டே போனா என்னைய அர்த்தம் அப்படின்னு தோணுதா இல்லையா கண்டுபிடிக்கிறாங்க வைக்கலாம் பாருங்க ரேடியம் இத கண்டுபிடிச்சவங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த வீட்டுக்கார வந்துட்டான் முதுகலை தட்டலாம் முடிச்சு பார்த்தாங்க என்ன மழை பெஞ்சு உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு ஈடுபட்ட ராமாயணத்தில் ஈடுபட்டவரை என்ன பண்ணனாலும் தெரியல கட்டிட்டு உட்கார்ந்துட்டாரு அவர் போறபோது இவரை இழுத்துக்கிட்டே போராப்பில் ஆகிப்போச்சு இவரு கீழே கிடந்து பொறல உடம்பெல்லாம் மண்ணாக உடம்பெல்லாம் புண்ணாக அவர் நின்றுட்டார் யாருப்பா நீ எனக்கு ராமனை பாக்கணும் நீ இந்த ஆஞ்சநேயர் எனக்கு தெரியும் எனக்கு ராமனை அது ரொம்ப கஷ்டமான காரியம் செத்து போயிடறேன் ராமனை பார்க்கணும் நாளைக்கு அந்த பார்க்குக்கு வா ஒரு சோலை காசிக்கு போனா அதெல்லாம் பார்க்கணும் சொல்றேன் அடுத்த ஒரு சோலை அந்த சோலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் உட்காரு ராமனை தியானம் பண்ண காட்சி கொடுப்பார் எழுத்து மா ரெண்டும் சேர்த்தா ராம உயர்ந்த மந்திரம் ராமநாமம் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொருத்தமானது ராமநாமம் பழைய காலத்திலே வால்மீகி பகவான் ஒரு கோடி சுலோகத்திலே ராமாயணத்தை எழுதனாராம் ஒரு கோடி சுலோகம் கேட்டுதான் எந்த மூணு லோகம் பிரம்மாவுக்குரிய பிரம்ம லோகம் திருமானுக்குரிய விஸ்வ லோகம் வைகுண்டம் சிவனுக்குரிய கைலாசம் மூணு போகமும் கேட்டதா எங்களுக்குக் கொடு இந்த ராமாயணத்தை எங்கே கொடுன்னு சிவபெருமான் போய் உட்கார்ந்தாரா ஆளுக்கு கொஞ்சம் பங்கு போட்டு தானே வாங்கிக்க ஒரு கோடிய முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு சுலோகம் விஷ்ணு லோகத்துக்கு முப்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு சுலோகம் முடிஞ்சு போச்சா மூணு பேரும் கேட்டாங்களா முப்பத்தி ரெண்டு எழுத்து உனக்கு பத்து எழுத்து உனக்கு பத்து எழுத்து உனக்கு பத்து எழுத்து நீ எத்திய எல்லாரும் சொன்னாங்களாம் பாவம் நீங்க வச்சுக்க பார்த்து வாங்கின எல்லதுக்கும் மேலானது என்ற ரெண்டு எல்லாருக்கும் சத்த கிடைச்சது இவருக்கு சாரம் கிடைச்சது ராம் ராம் ராம் ராம் சொல்லிக்கிட்டே இருக்கார் நம்ம ஆத்மா ராம் எதிர்பார்ப்பு உட்கார அவர் சிவபெருமான் சீதா தேவி பரதன் லக்ஷ்மணன் சத்துருக்கனன் பட்டாபிஷேக காட்சியே தெரியுது சந்தோஷம் வந்துருச்சு இவருக்கு ராமச்சந்திரமூர்த்திய கும்புட்ட உடனே ஆஞ்சநேயத்தை திரும்பினார் நான் ராமாயணம் பாடுறேன் ராமாயண கதை கேட்டேன் குமரபுரபுர சுவாமி சொல்லிவிட்டார் ராமனை பார்த்துட்டேன் உங்கள் ராமாயணம் பணம் பாடு ராமாயணம் பாடிய தோசிதாசர் வரலாறு இதுவரைக்கும் நான் சொன்னது காசியிலே ஒரு பகுதியிலே தோசிதாசர் வாழ்ந்தார் கடைசி காட்சி எல்லாரும் ஒத்துக்க மாட்டோம் ராமாயணத்தை வாழ்மீக பாட இருக்கும் போது நீ வச்சு எல்லா ராமாயணத்தை வச்சாச்சு கடவுள் போட்டு விட்டாங்க விஸ்வநாதர் கோயில் மறுநாட்டு போய் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலே இருந்தது அப்பறம் ஒப்புக் கொண்டார்கள் துளசி கடைசி காட்சி கங்கையில் ஜன சமாதி ஆகிவிட்டார் எங்க காசியில கங்கைக்கு என்ன சிறப்பு முருகனை பெற்றவள் இப்படி சொல்றேன் முருகனை தாண்டியவள் அதான சரி முருகனைத் தாண்டியவள் வந்தபு கங்காதேவி தாங்கினரை பெற்றெடுத்தவள் கங்கை காயத்ரி கீதை இந்த மூணும் காயத்ரி மந்திரம் கீதை இந்த மூன்றும் ககாரங்களில் சிறப்பானவை இந்த புருவ மத்திய ஸ்தானம் பாருங்க குங்குமப்பட்டு வச்சிருக்கேன் தெரியுதா நடுவில்லை <Sess> வந்துடும் <Sess> அதுக்காகத்தான் தாய்மார்கள் குங்குமம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் மீனாட்சி குங்குமம் வைக்கணும் கந்த குங்குமோ வைக்கப்படாது மஞ்சள் குங்குமம் காமாட்சி குங்குமம் மீனாட்சி குங்குமம் மஞ்சளை அதை வைக்கணும் இங்க இடத்துக்கு என்ன பேருஸ்தானம் வலதுகால் பெருவரில் இருந்து ஒரு நாடி இப்படி போகுதுலந்து இந்த மூணும் சந்திக்குது இங்க எந்த மூணு பெண்களை சுடுமொழி மூணு நாடிகளும் சந்திக்குது வயது மூக்களை மூச்சு ஓடுனா இந்த நாடியில் மூச்சு ஓடுதுன்னு அர்த்தம் இடது மக்கள் மூச்சு ஓடுமேடு இதைத்தான் அவன் திருவேணி சங்கமம்னு சொன்னான் அது என்ன திருவேணி கங்கை யமுனை சரஸ்வதி அலகாபாத் ஒண்ணும்ரிய போய் மொட்டடிக்கணும்புடணும்ோக்கம் பூலம் பண்ணணுமா எப்படி எப்படி முதல்ல என்ன தலையை முட்டை அடிக்கிறது பொங்கலும் முட்டை அடிக்கணும் பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்களா அழகா பத்தில திருத்தம் மாவடி இருக்கும் கருப்பா வரும் ரெண்டும் அடத்தை பார்த்தாடி இருக்கும் அது பால் இது டிக்கேஷன் அவ்வளவுதானே முடிய வெட்டி போது சரஸ்வதி இழுத்திடும் எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க தெரியுமா அங்க போனா சுமந்திரி பூஜை உண்டு பொண்டாட்டிய உட்கார வச்சு புரிய அவனுக்கு எல்லா உபசாரங்களும் பண்ணி தலை பின்னி விடணும் எங்க கூட வந்து சில பேர் நல்லாவே பின்னாங்க வீட்டில பழக்கம் சில பேரு தனிச்சு போனாங்க எல்லா வேடிக்கையை வச்சு போட்டோல்லாம் இதெல்லாம் எங்க அலகாபாத்ல திரிவேடி சங்கமம் சரஸ்வதி எங்க இருந்து வருது பத்ரிநாத்துக்கு மேல வருது பத்ரிநாத்துக்கு மேல பத்ரிநாத் கேதார் தாண்டி மலையிலே மானான் ஒரு பகுதி அங்கே போனா ஒரு நதி வேகமா பாயுது வியாச பகவான் மகாபாரதம் எழுதிய குகை விநாயக பெருமான் எழுத வியாச பகவான் சொன்ன இடம் அந்த கொகையில மேல பாத்தீங்கன்னா இந்த பாறைகள் பூரா ஏழு மாதிரியே இருக்கு உயிர போனா போதை ஏசி பன்னாப்பில் இருக்கு ரொம்ப சுலமா இருக்கு ஒரு பக்கம் வியாசர் ஒரு பக்கம் விநாயகர் சரஸ்வதி நதி கேட்கல வெளியில கொஞ்சம் போனா சரஸ்வதி நதி விழுகுது சத்தம் கேட்குது அது எப்படி சரஸ்வதி பாஞ்ச பொழுது வியாச பகவான் சொன்னாரா நான் சொல்றத கேட்டு பிள்ளையார் எழுதிக்கிட்டு இருக்காரு உன் சத்த ரொம்ப பிள்ளையாருக்கு பூமிக்குள்ள போன்னிட்டாரா சரஸ்வதி பூமிக்குள்ள போயிடுச்சு திருவேதி சங்கமத்துலதான் எந்திரிக்குற போன சரஸ்வதி சரஸ்வதி மேலே இருந்து கொட்டு பிள்ளைங்க சரஸ்வதி தீர்த்தத்தை வீட்டில வாங்கிட்டு போய் வச்சா உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் படிப்பு வரும்மா வாங்கானு வீட்டுல வச்சிருக்கேன் பாடிப்பட்ட என்ன வரமாட்டேங்குது சரஸ்வதி தீர்த்தம் வீட்டுல வச்சிருக்கேன் எல்லும் வாங்கிறோம் மேல ஏறி அந்த பசங்க கொண்டு வர்றோம் சரஸ்வதி நதி திருப்பூரில் சரஸ்வதி நதி கண் வீரர் நதி வந்து சேர்றது இங்கே கங்கை ஒரு பக்கம் யமுனை ஒரு பக்கம் சரஸ்வதி ஒரு பக்கம் திருநதி சங்கமம் பூர்வமத்திக்கு அடையாளம் கங்கை கரை தோட்டம் கண்ணிப்பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுநிலை பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே கண்ணன் அவை இருந்தது கூட விளையாட்டான் கண்ணதாசன் பார்த்தாரு கங்கையை கொண்டாந்து கண்ணனை நிறுத்திவிட்டாரு கங்கைக்கரை தோட்டம் கண்ணை பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவி நிலேன் கங்கைக்கு அவளது பெருமை பகவான் ராமகிருஷ்ணர் மனைவி சாரதை சாரதா தேவி அப்பொழுக்கற்ற தெய்வ அம்சம் சாரதாதேவி ஒரு நாள் காலை பிடிச்சு விட்டுகிட்டு இருக்கிறாங்க ராமகிருஷ்ணருக்கு அப்போ ராமகிருஷ்ணரை பார்த்து சாரதா மணி தேவியார் கேட்கிறாங்க நீங்க என்னை எப்படி நினைக்கிறீங்க ராமகிருஷ்ணர் சொல்றார் உன்னை பராசக்தி மாதாவா என் காளி மாதாவாக உன்னை நினைக்கிறேன் ஒரு நாள் கோலாப்மான்னு ஒரு அம்மா அந்த அம்மா பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தாங்க நம்ம சாரதை இப்ப சரியில்லையே யாரை பற்றி தூய்மையின் வடிவான சாரதையை பத்தி ஏன் சரியில்லை சாரதையினுடைய தம்பி பொண்ணு ராதுன்னு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு ரொம்ப பாசம் வச்சுட்டா பாசம் வைக்க கூடாது இல்ல பாசம்ாரதாமணி தேவியாருக்கு கடவுள் பாதைக்கு இது தடையாயிருக்கும் அல்லவா கோலாப்மாங்கிற அம்மா கேக்குறாங்க பகவான் ராமகிருஷ்ணர் சிரிச்சார் இங்கவா கூட்டிகிட்டு வந்தார் என்ன போகுது எரிஞ்சு எரியாமலும் பணம் போகுது ஒரு குழந்தை அப்படியே மிதந்து போகுது அந்த பக்கம் போகுது ஒரு மாடு செத்து மிதக்கு இதனால கங்கையின் தூய்மை கெட்டுவிட்டதா இதனால கங்கையின் தூய்மை கெட்டுவிட்டதா சாராயம் அப்படித்தான் சின்ன சிந்தனைகள் சாரதிய மனம் கெட்டு விடாது தெரியுமா அந்த தீர்த்தத்தை அமெரிக்காதாரனுக்கு ஆச்சரியமா போச்சு என்னடா பணத்தை ஒரு பக்கம் தள்ளி விடுறாங்க அதை எடுத்து இவங்க சாப்பிடறாங்க ஆச்சரியமா போச்சு இந்த கண்டா தீர்ப்பு என்னடா இருக்கு கிழமிகள் நிறைய இருக்கு சாப்படுவாங்களே எங்களுக்கு சொல்லிவிடணும் கொண்டு போய் நேரம் ஆறு மணி நேரத்தில் எந்த கிருமையா இருந்தாலும் அழைக்கக்கூடிய போராட்டம் இருக்கிறதுன்னு கங்கி எழுதனா உள்ளே ஹிந்து நான் எழுதி வச்சிருக்கேன் கங்கைக்கு அவளது பெருமை என்ன பண்றோம் கொஞ்சம் பகவான் ராமகிருஷ்ணர் காசிக்கு போறார் ஒரு கூட்டிட்டு போறார் பகவான் ராமகிருஷ்ணரும் மதுர்பாக ஒரு போட்ல போறாங்க படித்தொ அறுபத்தி நாலு படித்தான் பணத்தை மாட்டேன் வீட்டுல கலக முடியாது குளிக்குதுங்க அது கழகத்துக்கு பயப்படலை ஒரு புண்ணிய மறக்கவேடாது அடுத்தாப்பு அவள் பேரில் ஒரு பக்கம் வந்த மணிகர்ணிகா காட் காதலே மந்திரத்தை சொல்லக்கூடிய இடம் பகவான் ராமகிருஷ்ணர் போட்டில் வர்றார் காசி அப்படி பார்த்துக்கிட்டே வரா மணிகர்ணிகா காட்டுக்கு வந்தாச்சு ஒரு ஏழு எட்டு புலம் எரிஞ்சுட்டு இருக்கு ஒரு இருபது முப்பது கியூ படுத்திருக்கு வரிசைக்கு வைக்கணும் எரி சாதாரணமா தெரியலங்க எரியத பார்த்தா அப்படி நேபாளிலேயே அதே மாதிரி காட்மண்டு கோயிலுக்கு பக்கத்துலதான் எல்லாம் மேலிருந்து பார்த்தா கீழே வந்துகிட்டே இருக்கும் எரிஞ்சுகிட்டே இருக்கும் நம்ம ஊர்ல பார்த்தா பயந்துடுவோம் ஒரு தலைப்பா கட்டி ஒரு ஆளு ஆடிக்கிட்டே வந்தாரு கந்தக்கேக்கு போய் எங்க வண்டி நிக்கிது அந்த வண்டியும் நிக்கது அவர் தூக்கி போடுறாங்க புணத்துக்கு தலைப்பா உட்கார வச்சு ரிக்ஷாவில வந்தாங்க ஊற்றாரு இவர் ஆடிக்கிட்டே வராரு எப்படி இருக்கும் இந்த மூணு சக்கர வந்த காலம் மட்டும் வெளியிலே இருக்குறாங்க பயமா இருக்கும் பார்த்தாக்க பழகிட்ட சரியா போயும் என்னோட வந்த ஒரு அம்மா ரொம்ப அரண்டே போச்சு எல்லாம் பார்த்துருச்சா ராத்திரி மூணு நாளைக்கு தூக்கம் வந்த அது மயானத்துக்கு மயானம் சாவுக்கு சாவுமராஜாவுக்கு அங்கே வேலை கிடையாது ரெண்டே பேருக்கு வேலை ஒன்று பைரவ மூர்த்தி இன்னொன்று காசி விஸ்வநாத பெருமான் பைரவ மூர்த்தி எல்லா துன்பங்களையும் மாற்றுகிறான் விஸ்வநாத பெருமான் இனிமேல் பிறவி வராமல் காப்பாற்றுகிறார் மயானத்துக்கு மயானம் மகா பகவான் ராமகிருஷ்ணர் வர்றார் பார்த்துக்கிட்டே வர்றார் மணிகர்ணிகா பாத்துக்கு வந்துட்டார் கையை அப்படி தூக்கினார் அப்படின்னார் சமாதி ஆயிட்டார் சமாதியும் அடங்கிட மதுர்பாபு தாண்டி பிடிச்சிட்டார் அனுப்பு கரைக்கி வந்துருச்சு இறக்கி போட்டாங்க பட்ட கட்ட கடக்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது ஒட்டிய காலகட்டம் பக்கத்துல வந்து விஸ்வநாதா விஸ்வநாதா விஸ்வநாதா விஸ்வநாதா ஆள் ஆளுக்கு மந்திரம் சொல்றாங்க விஸ்வம்னா பிரபஞ்சம் அந்தங்களுக்கெல்லாம் சேர்த்து மொத்த பேர் என்ன விசுவம் அண்டம்னா என்ன ஒரு பூமி ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு ராகு ஒரு கேது புதன் சுக்கரன் சனி சொல்றீங்களா இல்லையா இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அண்டம்னு பேரு ஆட்சி அப்ப அதை விட அதிகமா இருக்கு எத்தனை அண்டம் இருக்கு மாணிக்க வாசகசாமி அங்கத்துக்கு மேயர் என்ன எவருக்கு தெரியாது நூற்றி ஒரு கோடியின் கோடியின் மேற்படவிருந்தன தலைவர் விஸ்வநாதன்கிலேசர் பெயரு அந்த சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா பகவான் ராமகிருஷ்ணருக்கு பிரஜை வந்து முடிச்சார் மதர்பாபு கேட்டார் எதை பார்த்து சமாதியா நீங்க மணிகர்ணிகா காட்டில இறந்த பணங்களை எரிக்க கொண்டு வர்றதுக்கு முன்னால சிவபெருமான் ஜடாதாரியாக சிவந்த திருநேலியோடு உயர்ந்த தோற்றத்தோடு நின்று கொண்டு அவர்கள் காதுகளில் ராம் ராம் ராம் என்ற தாரக மந்திரத்தை சொல்லுகிறார் அன்னபூரணி மாதா முந்தானையால் விசிறுகிறாள் அந்த ஆன்மாக்கள் சிவலோகத்துக்கு போகின்றன எழுதியிருக்கார் பகவான் ராமகிருஷ்ணர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது அவை காசிக்கு பகவான் ராமகிருஷ்ணர் எந்த ஊருக்கு போனதல்ல காசிக்கு போனார் ஒன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் காசிக்கு போன ராமகிருஷ்ணர் ஒரு ஜட்டாவை வாடகை பிடிச்சார் குதிரை வண்டி மாதிரி எதுக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்கு காசி முழுக்க சிவலிங்கமா எங்கே செழுநீர் கழிக்கப்படாதான் செருநீர் வர்ற பொழுது சக்காவில ஏறி கங்கையை தாண்டி அக்கறையே போய் சிறுநீர் கழிச்சுட்டு திரும்புவாராம் ஒரு நாளைக்கு நாலு வேலை கழிச்சனும்னா நாலு வேலை போயிட்டு வருவாராம் எவ்வளவு தூமையா காசியை நினைச்சிருக்காரு நம்ம எவ்வளவு அசுத்தமா காசியை அன்னைக்கு வச்சிருக்கோம் போய் பாருங்க சாக்கடை கூட கங்கை வந்து விழுகு எல்லாவற்றையும் ஜீரணித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் தலையாள திருத்தலம் காசி மக்கட்பேரு தருவது ராமேஸ்வரம் முத்தி பேரு தருவது காசி மோச்சம் கிடைக்கணும்னு அங்க போகணும் நடுவில் அது நாசியும் இல்ல வாரான் அசி அதான் அதுக்கு பேர் உயிர் பெரிய போய் விஸ்வநாதர் காட்சி கொடுப்பார் காசிக்கு அஞ்சு என்ன அஞ்சு சிறப்பு மாடு முட்டாது முரட்டு மா போன புத்தி மாச்சு ஓடிட்டாரு காசியில மாடு முட்டாதுன்னா கயா வலயமா போய் சேட்டையே கேட்டுறது மாடு முட்டாது மலர் மணக்காது மதுரை மூவா என்றாலும் காசிச்சு கொண்டு போனா மனக்காது பள்ளி சொல்லாது இந்த பள்ளி சத்தம் கொடுக்கும் பாருங்க கிடையாது இப்பவும் அது ஏறதம் பார்க்காது முக்கியமான செய்தி பணம் ஆறாது இத்தனை வச்சிருந்தாலும் பணம் நம்ம ஊரில் சில பேர் மயானத்துக்கு பக்கத்தில் வீடு கட்டின தாண்ட முடியல யோசிச்சு பாருங்க வாரணாசி வாரணாசியார் அவர் கேத்திர கோவையில் தனியார் பாட்டு காசியை பற்றி அவர் திருப்பதிகம் பாடி இருக்கார் பாட்டு கிடைக்க பாடினார் அந்த காலத்தில் இருபத்தி ஒன்னு ஆளாருக்கு கையில் என்னென்ன அந்த காலம் காசியை குறித்து செல்லும் கால்களே கால்களாகும் காசியை வளர்த்தும் நாகே நாகன கலரால் காசியின் கதைகள் கேட்கும் செவிகளே செவிகளாகும் காசியை இனிதிகளும் கண்களே கண்களாமால் பழைய பாட்டு காசியை பற்றி கேட்கணுமா குமரகுருபுர சுவாமிகள் இங்கே இருந்து புறப்பட்டு போறார் மதுரை மீனாட்சிக்கு பழைய தமிழ் பாடிய புண்ணியவான் மீனாட்சி அம்மையின் முத்துமாலையை பெற்றுக் கொண்ட மகன் தாமிரவாதி கரையில் தோன்றி கரையில் மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடி காவிரி கரையில் உபதேசம் பெற்று கங்கை கரையில் மனம் அமைத்தவர் குமரகுருவர சுவாமிகள் இங்கிருந்து புறப்பட்டு காசிக்கு போறார் காசிகளே முஸ்லிம் ராஜா என் கணக்கு சரியா இருந்தால் ஆட்சி பண்ண ஒரு ராஜா சில பேர் அவுரங்கசீபினுடைய அண்ணன் தாராட்சிகோன்னு சொல்றாங்க யாரோ ஒரு முஸ்லிம் ராஜா காசிகில ஆட்சி குமரகுருபுர சுவாமிகள் காசிகிலே மடங்கட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார் காசிக்கு போறார் நடந்து போறார் இவ்வளவு தூரம் போயிட்டார் காசி ராஜாவை பார்க்கணும் ராஜாவுக்கு ஹிந்தி தெரியும் இவருக்கு தமிழ் தெரியும் என்ன பண்றது எப்படி பேசுறது பார்த்துக்கிட்டு இருக்கலாம தவிர பேச முடியாது சகலகலாவல்லிய கும்பிட்டார் அம்மா தாயே எனக்கு வார்த்தையை கொடு ஹிந்தியை சொல்லிக் கொடு மண்கண்டாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உலதோ சகலகலாவல்லியே என்னுடைய பாட்ட கேட்ட மாத்திரத்தில் இந்த ராஜா எனக்கு பணிய வேண்டும் நீதான் கண்கண்ட தெய்வம் சகலகலாபந்தி மாலை பத்து பாட்டு நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு அப்படி இப்படி இருந்தா இந்த பத்து பாட்டையும் சொல்லி கொடுங்க படிப்பு நல்லா வரும் மொழி சிறப்பாக வரும் சகலகலாபந்தி மாலைன்னு பேரு பத்து பாட்டு அற்புதமான பாட்டு நான் அந்த காலத்தில் பாடம் பண்ணி வச்சேன் இப்பவும் பயன்படுது பாடினாரா ஹிந்துஸ்தானி பேச வந்தது நேர ராஜாட்டை சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரியார்னு ஒருத்தர் அழகா ஆங்கிலம் பேசுவார் இந்தியா போய் பேசினாராம் அவன் ஆச்சரியப்பட்டானா சீனிவாசின் அது மாதிரி அவன் ஹிந்தியை விட இவரு நல்லா இருக்கு மகாராஜா ஆச்சரியாரு திடீர்னு வந்தாரு நம்ம நிற்கிற அரியணைக்கு முன்னாலே நிற்கிறாரு எப்படியோ கும்பிட்டு திடீர்னு ஒரு சிங்கம் வந்தது நிஜ சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்காரு அவன் ஆசனத்தில் அனுப்பினாங்க அந்த படமெல்லாம் ராசியில மாட்டிருக்கு கண்டன அனுக்கிறார் குமரகுரு பரசுவாமிகள் நிஜ சிங்கத்து மேல உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் மனம் கட்டுறதுக்கு கங்க நதி கரையில இடம் மந்திரி ஒருத்தக்கத்தில் பூச கொடுக்க மாட்டார் மந்திரி பார்த்தான் நாளைக்கு பறக்கிற இடத்தில் நீங்க மனம் கட்டலாம் என்ன காசியில் பரந்த மனம் கட்டுறதுக்கு காசிகளை கருடம் பறக்காது ராமாயண காலத்துக்கு ஓடணும் ராமச்சந்திரன் வெற்றி கண்டு தனுஷ்கோடிக்கு வந்து ராமேஸ்வரத்தில் தங்கிறார் ஒரு சிவலிங்கம் வச்சு பண்ணி பூஜை பண்ணணும் பாதம் தொலைகிறதுக்கு சிவலிங்க எங்க அடிக்கலாம் காசிக்கு போய் கொண்டாடணும் நாம் பண்ணணும் புண்டியம் பல முறை காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டாட வாய்ப்பு கிடைச்சது நான் ஒரு ஏழு எட்டு முறை போயிருக்கேன் போற போதெல்லாம் யாருக்காகவோ சிவலிங்கம் எங்கேயோ அவரை கொண்டாந்து தோழ வச்சா அவ்வளவு அழகா இருக்கும் அதுவும் வாங்கி கண்டையில முழுக்காட்டி அவரை தோழ வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரயில்ல வருவார் பிளைட்ல வருவார் எங்களோட வீட்டுக்கு வருவார் அந்த சிவலிங்கம் கொட்டு வச்சிருக்கான் அங்க காசியில போய் பார்த்தாவும் தெரியும் அற்புதமா இருக்கு வலுவலு யாரை கொண்டு வர சொல்லலாம் ஆஞ்சநேயா நீ போய் கொண்டு ஆஞ்சநேய சுவாமி ராமேஸ்வரத்தில் இருந்து பறந்து காசிக்கப்பட்டம் எடுக்கிறது இடத்துல கருடன் வட்டமிட்டதுக்கு தோல் வச்சிட்டார் இது நம்ம ஊரு என் உத்தரவெல்லாம யாரும் எடுத்துட்டு போக கூடாது செலவழியம் அந்த சொாது எதுவும்ிட்டு போவேன் விடமாட்டேன் பைரவருக்கு ஆஞ்சநேயருக்கு சண்டை இந்த கைய இந்த கையின் சண்டை போட்டா யார் ஜெயிப்பா எனக்கு ரெண்டு கையை வயது கையின் இடது கையும் சண்டை போடுதுன்னு வச்சுங்க எனக்குத்தான் அதிகம் வேண்டாம் நிறுத்துங்க அவர் சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு போகட்டும் பைரவன் அப்ப சொன்னார் எடுத்துக்கிட்டு போகட்டும் இனிமே கருடன் பறக்கப்படாது காசியில அதிலிருந்து இன்னைக்கு வடக்கு கருடன் பறக்கிறது இல்லை இது இந்த முஸ்லிமுக்கு தெரிஞ்சு போச்சு கருடம் கட்டலாம் எடுத்துக்கிறேன் நீ கவலைப்படாதே மறுநாள் போய் திண்டக்கரு எல்லாரும் நிற்கிறாங்க திடீர்னு கருடை வந்துருச்சு வராத கருடை வந்தது மந்திரிக்கு ஒண்ணும் புரியல உங்களுக்கு போயிருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு கேடு நினைக்க மாட்டேன் நீங்க நல்லா இருக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணுனா நான் நல்லா இருப்பேன் எவ்வளவு சத்தியம் கெட்ட தீயவை தீய புரிஞ்சுங்க நினைச்சா சுத்திருச்சு போயிடுச்சு ராஜா பார்த்தான் சொன்னபடி எடுத்துக்கொண்டான் மசூதி வேறு இடத்துக்கு மாற்றனா மசூதி இருந்த இடத்துல இன்னைக்கு குமாரசாமி மனம் கட்டப்பட்டு விட்டது அற்புதமான மனம் இருக்கு மகா நாடிகள் காசி மனம் சுவாமிகள் வந்து நடத்துகிறார் அங்கிருந்து திரும்பிறார் குமரகுருபுர சுவாமிகளுக்கு விஸ்வநாதன் திருவருக்கருணை காசியை திருப்பி போட்ட சிகா திர சிகான் என்ன அர்த்தம் முடின்னு அர்த்தம் முடிமணி போன்ற திருத்தலம் காசி ஆதிசந்தர் காசிக்கு வர்றார் கோவிலுக்குள்ள போகல நம்ம வெளியில தான் நிற்கிறோம் ஆடிசந்திரர் காசிக்கு வர்றார் எதிர்த்தா போல ஒரு வயசான கணவாறு வர்றார் பிரம்மசூத்திர பாசியம் எழுதியிருக்கியா ஆமா அது எனக்குள்ள சந்திரத்தை எல்லாம் தீர்த்து பதினாறு பதினேழு வயசுக்குள்ள மொத்தமே முப்பத்தி ரெண்டு வயசு தானே என்னால முடிஞ்ச தீர்த்து வைக்கிறேன் அவர் கேள்வி கேட்கிறார் அற்புதமா பதில் சொன்னார் பார்த்தார் காட்சி கொடுத்தார் வியாச பகவான் இன்னைக்கும் காசிக்கு போனாசாசி எங்க இருக்கோ போய் பார்க்கணும் ஒரு பதினஞ்சு இருபது படி மேல ஏறி போனா அற்புதமான சிவலிங்கம் ஐம்பம் போட்டிருக்கான் அவரை பார்த்தா விட்டுட்டு வர முடியாது அஞ்சு சிவலிங்கம் இருக்கு முரட்டு சிவலிங்கம் ஐம்பம் மூடிய ஒரு அர்ச்சகர் கொஞ்சம் மலை ஏறி போகணும் முரண்டால் வடிக்க முன்னு சொல்லக்கூடாது மேல போனா கங்கை தெரியும் விஸ்வநாதர் வாழ்ந்துவிடும் ஒரு சந்தாலு சண்டாளன் மாடு சாப்பிட்டவன் சண்டான பிறப்பு மேல இல்ல அடிமாடு கொண்டு விட்டு போய் அடிக்கிறான் பாருங்க அவனெல்லாம் சண்டான இந்த மாடுகள் போக முடியல பஸ்ல பாத்திருக்கீங்களா மாடு சாப்படுற மாட்டை அடிச்சு கொள் சண்டாள அப்படி வடிவத்தில் கருப்பான திருமேனி நாலு நாய்க்குட்டி ஒரு தோல் எதிர்த்தாப்பட வார காசி விஸ்வநாதர் தோற்றமோ நமக்கு தோணுது ஆதி சந்தரர் வந்தவர் வேலை என்ன இவர் பிராமணர் சுத்தமா குளிச்சுட்டு போறார் இவன் நாய இவன் தோல் பைய பாரு உடம்பு நாட்டத்தை மாடு சாப்பிடுற தொற்றப்படாது வந்தாரு நின்னுட்டா வளக சொன்னியா உடம்ப வளக சொன்னியான் ஆதிசங்கர் சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு இவன் என்னடா ஆன்மாவை பத்தி பேசுறான் ஒருத்தனை கேட்டா போல வரா அவரையே அவருக்குள்ள இருக்கிறார் இந்த ஆண்டு காசி விஸ்வநாதர் மணிஷா பஞ்சகம்னு அஞ்சு அற்புதமான சுலோகங்கள் பாடினார் நாலு நாய நாலு வேகம் காசி விஸ்வநாதர் கம்பீரமா காட்சி கொடுத்தார் கங்கை மணிஷா பஞ்சகம் யோகிராம் சுரத் குமார் சாமி என்று ஒருத்தர் திருவண்ணாமலையில் இருந்தார் நான் அவர் கூட பேசியிருக்கேன் நான் பண்ண புண்ணிய ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால அப்ப வந்து தேர்முட்டியில உட்கார்ந்து இருப்பாரு தேர்முட்டியில பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பார் வச்சிருப்பாரு கையில பொட்டாமச்சியில தண்ணி வச்சிருப்பாரு ஒரு விசிறி ஒரு பச்சை துப்பட்ட பச்சை போர்வை போர்த்தி இருப்பாரு கோயலுக்குள்ளே அவரு வர்றாரு நான் எதிர்த்தா போல போறேன் அவர் பார்த்து ஒரு சிரிப்பு எனக்கு யாரோ பெரிய ஆளு காலையில் ஒழுங்கு ஒரு கும்பிடு போட்டேன் ஒன்னும் பேசல ஆசிர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார் சவுந்தரா கைலாச அம்மையார் தலைமையில அன்னைக்கு ஒரு கவியரங்கம் அந்த அம்மா கிட்ட இவர் யாரு இவர்தான் யோகிராம் சுரத்குமார் மகா பொ ஞானி எங்கே வாழ்ந்தவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர் சுரத்குமார் சுரத்குமார் சுரத்குமார் ஜெயகுருக்கு அங்கே தான் பாட்டு அவர் எங்க இருந்தார் காசியிலே இருந்தார் காசிக்கு பக்கத்திலே ஒரு சிற்றூர் அந்த ஊர்ல ஒரு வாக்கியார் வீட்டிலே வெறுப்புள்ள என் கணக்கு சரியா இருந்தா ஒன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அவர் பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதி காசிக்கு பக்கம் ஒரு சிற்றூர் பதினோரு வயசு பொழுது ஒரு கிணத்துக்கு பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கார் கிணத்துல வாடி இருக்கு கயிறு இருக்கு ஒரு சிட்டு குருவி அந்த ஓரத்துல உட்கார்ந்தது பதினோரு வயசு விவரம் தெரியாத எடுத்து சிட்டுக்குருவி மேல அடிக்கருவி செத்து போச்சு ஐயோ செத்து போச்சே விளையாட்ட எடுத்தேன் போயிடுச்சு மனசில பட்டு நடிச்சிருச்சு சிட்டுக்குருவி போச்சு அதுக்கு நான் காரணமா போயிட்டேன் சிட்டுக்குருவி இறந்து போச்சு அதுக்கு நான் காரணமா போயிட்டேன் ஞானிகளுக்கு அப்படித்தான் மனசு பாம்பன் சுவானிகள் ஒரு வீட்டுக்கு போனாரு ஒரு பையனை கூப்டு அந்த மூட்டை பூச்சியை தூக்கி ஏறினார் நசுக்கிட்ட ஒரு கோவலம் முடியாது எத்தனை பூச்சி அவ்வளவு சாப்பிட்டாரு பத்தி பத்தாவதுக்கு ரொம்ப பேருக்கு ஆட்டுக்கு சுடுவாட வயிறுதானே ஆட்டுக்கு சுடி ஆடு நம்ம வயிறு தானுங்களே ஒரு குறுகியாழ விழுந்தவுடனே மனசு உடஞ்சி போச்சு எனக்கு நிம்மதி பண்ணு நிம்மதி ஒரு மாசத்துக்கு மேலே உட்கார்ந்தார் நிம்மதி இல்லை கந்தக்கரையில் ஒரு சன்னியாசி தமிழ்நாட்டுக்கு போட்டு இங்கே வந்தார் மகான் அரவிந்தரை பார்த்தார் பாண்டிச்சேரியில போய் நிம்மதி இல்லை தெலுங்கானாக்கு போய் ரம பார்த்தார் நிம்மதி இல்லை காஞ்சன்காடு போய் பப்பா சுவாமிகள் என்ற ராமதாஸ் பார்த்தார் நிம்மதி இல்லை திரும்ப ஓடி போயிட்டார் கல்யாணம் பண்ணார் என்னார் ஆனாலும் நிம்மதி இல்லை இதுக்குள்ள செய்தி வந்துருச்சு ரமண பகவான் ஆண்டவன் திருவடி அடைந்து விட்டார் மூணு குருநாதர்ல ஒருத்தர் போயிட்டார் அரவிந்தர் இறைவனடி சேர்ந்து விட்டார் வெளியில நாடகம் போட்டு இருக்கிறேன் வெளிய சிரிக்கிறேன் உடலுக்கு அழிவரே நான் சிரித்துக் கொண்டே அழுகிறேன் பாடு பாருங்க கண்ணதாசன் அது மாதிரி ஓடி வந்தார் காஞ்சன்காடு ராமதாஸ் காலையில் இருந்தால் ராமதாஸ் பார்த்தார் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் பன்னெண்டாயிரம் என்றால சொல்லு சொல்லே இருந்தார் அதில் ஐக்கியமாகி போனார் உடம்பை சுத்தி கரையான் கூடு கட்டுநிச்சு அது பெரிய கூடாயிற்று பாம்பு புத்தாயிற்று கவலையே கிடையாது பல ஆண்டுகள் காஞ்சன்காடு ராமதாஸ் ஆசிரமம் தவத்திலே இருந்தார் ஒளிச்சார் மனசுக்கு நிம்மதியும் நீ திருமாவலைக்கு போ திருமாவலைக்கு வந்தார் பரம தெரிந்தார் எங்கிருந்தே காசியிலிருந்து நோய்கிறான் சுரத்குமார் திருமேனி நம்ம யுகான் சிவான்கள் ஒட்டி வந்து யாத்திரியர் காசிக்கு போனேன் ஞான பாபிக்கு பக்கத்திலே விஸ்வநாதர் கோயில் நல்லா இருக்குன்னு எழுதினார் பெரிய நந்தி இருக்குன்னு எழுதினார் பெரிய விஸ்வநாதர் எழுதினார் எங்க கங்க கரை ஞான பக்கத்தில் போய் பார்த்தா விஸ்வநாதர் இல்லை ஒரு மசூதி இருக்குமான் கம்பீரமா இருக்கார் எந்த மசூதிக்கு முன்னாலே நந்தி இருக்கும் நந்தினா அற்புதமான நந்தி அதை ஒண்ணும் பண்ண முடியாம விட்டு விட்டாங்க அது ஒரு பெரிய வரலாறு ஆயிரத்தி எழுநூத்தி சொச்சம் இந்த முஸ்லிம் பெருமக்கள் விசநாத பெருமையுடைய திருமேனியை தூக்கி கங்கையில் போட்டான் கட்டிவிட்டான் நம்ம இந்துக்கள் என்னைக்குமே அமைதியா இருந்தே பதவிட்டான் அடிச்சாலும் அமைதியா இருப்போம் பொண்ணாலும் அமைதியா இருப்போம் போச்சு கோயில போட்டு சாமி இல்லாட்டி என்ன பண்றது வச்சு மது கோயிலே இது நடந்தது நான் நாளைக்கு சொல்றேன் அதை பூட்டி வச்சு பத்து பதினஞ்சு வருஷம் விசுவநாதர் எங்க இருக்க தெரியாது ராஜஸ்தான் மகாராணி அவர் அங்கிருந்து புறப்பட்டு காசி விஸ்வநாதரை பார்த்து போய் பார்க்கறா விஸ்வநாதர் இல்லை கோயில் பூட்டி கிடக்கு பெரிய பக்தை பகவானே நாப்பத்தி நாள் கிடை கிடையாது எட்டு நாள் நாற்பத்தி எட்டு கிடைக்கவே கங்கையில் பாஞ்சிட்டார் கையில விஸ்வநாதர் வந்துட்டார் இப்ப இருக்க சிவலிங்கம் அந்த புண்ணியவதி வச்ச சிவலிங்கம் விஸ்வநாத் கொண்டாந்து கோயில்ல நடுவில் உட்கார வச்சுட்டான் இந்த சுத்தி இருக்கிற பண்டாத்த சொன்னார்கள் இது பூப்ளை கேட்டுனா நம்மாலே அப்படித்தொரிஜினல் இல்லைன்ட்டான் இவளுக்கு ஒன்னும் புரியலை என் கையில வந்து கிடைச்சிருக்கார் ஒரு பண்டா சொன்னார் ஏட்டில என்னமோ எழுதி இருக்கு அது நடக்குதான்னு பார்ப்போம்னாரு என்னன்னு கேட்டாங்க சொல்ல மாட்டேன்ட்டார் இந்த விக்கிரகத்தை வச்சாச்சு சிவலிங்கத்தை நடுவில் இருக்கு சிவராத்திரி வந்தது ராத்திரி பூஜை முடியுது வடகிழக்கு மூலிக்கு போயிடுச்சு வடகிழக்கு மூல தெரியுதா வடக்கும் கிழக்கும் சேர்ற மூளை இங்க எது வரும் இந்த பக்கம் இதுதானே கிழக்கு எ உள்ளது கிழக்கு இது வடக்கு இந்த மூளை வரும் வடகிழக்கு மூளைக்கு பெருமான் சந்நிதிகளை மேல ஸ்தூபிய பார்க்கிறீங்களே அந்த மூளை வடகிழக்கு மூளை மகாலட்சுமிக்கு முன்னால சிவலிங்கம் நகர்ந்து போய் வடகிழக்கு மூலையில் உட்கார்ந்துருச்சு பண்டா சொன்னார் ஏட்டில இருக்கிறது உண்மை காசி விஸ்வநாதர் கால காலத்துக்கு மூளையிலே காசி விஸ்வநாதர் ஒரு தொட்டி குழுவை பார்த்திருப்பார் தொட்டி முழுக்க தங்க தீர்த்தா நம்மளே தங்கையை கொண்ட ஊத்தலாம் நம்மளே அவருக்கு வில்வத்தில் அர்ச்சனை பண்ணலாம் தொட்டு தழுவலாம் முந்தெல்லாம் போற போது பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கூட்டம் இருக்காது அழகா தொட்டு தொட்டு கும்பிடுவோம் ஒருத்தர் வந்தார் ரொம்ப சிவபக்தர் தமிழ் ஆசிரியர் பண்பாளர் புலவர் முத்தையா பிள்ளை அந்த சிவலிங்கத்தை விடுதலை பண்புறாரு தலைவி தடவி தடவி தடவி ஐயா ஐயா ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டேயா இன்னொரு தரையும் தொட்டு கொண்டா விட்டு பயப்படுத்திட்டு வந்துடுவார் அவ்வளவுழகு கோயில் சின்ன போய் விட்டாங்க ஒரு முறை தீபாவளிக்கு போனேன் காலம்பரம் தான் போய் குளிக்கிறான் வண்டியில அந்த ஒரு காலம்ல எட்டு மணிக்கு மேலதான் வர்றேன் பண்ணி வச்சிருக்காங்க சாமிக்கு லட்டு மேலேயே முடியுமான்னு கேட்காதீங்க இழுத்தா நட்டு உடைஞ்சு போயிடும் தேர் பண்ணி வச்சிருக்கான் தீபாவளிக்கு அடுத்த நாள் நமக்கு பிரசாதம் கொடுக்கறான் நம்ம கையை நீட்டேன் கொடுத்து ஒரு ருத்ராட்சம் கொடுத்தார் ஆகா கடவுள் திருவுள்ளம் ருத்ராட்சம் கிடைச்சிருச்சு ஒரு ரகசியம் சொல்றேன் ஆறுமுக ஆவலர் இலங்கையிலே வாழ்ந்த பகான் யானி பிள்ளைகளுக்கெல்லாம் இந்து மதத்தை பத்தி சொல்லிக் கொடுத்த புண்ணியவான் அவரு ஒரு பையன் கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருந்தான் எழுத்தாப்பில வந்தான் அவனை கும்பிட்டார் கங்கையில குளிச்சிட்டு வர்றான் என்னங்க யாழ்ப்பாணத்து பையன் கங்கைக்கு எப்படி போனான் கழுத்துல உள்ள ருத்ராட்சத்தில் பட்ட தண்ணி உடம்பு படுமானால் அது கங்கா தக்கத்துக்கு சமானம் ஆறுமுக நாவலர் கங்கை என்று வேடிச்சு பாருங்க ஒரு ருத்ராட்சம் கொடுத்தாங்க எனக்கு வாங்கிக்கிட்டு வந்தேன் சந் கோந்த சுவாமி அதிர் அடியில் போயிருக்கீங்களா பல இடங்களில் சமாதியாவார் பெரிய சித்தர் திருநெல்வேலியில் சமாதியாவார் பதினோரா நாள் பறந்து போயிடுவார் சமாதி கிளம்பார் தென்காசி அப்படி மாதிரி வடியும் போயிட்டார் குழந்தை ஆனந்திலே காசி விஸ்வநாதரை நான் பார்த்தேன் ராமகிருஷ்ணர் எழுதுகிறார் குழந்தை ஆனந்தி பாருங்க குழந்தையா அந்த முகம் அந்த முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே கட்டையா குட்டையா தொந்தியோட ஒரு குழந்தையா இருப்பார் அவரை பத்தி ஒரு நாள் முழுக்க பேசலாம் காசி இல்ல முக்கிய அந்த போட்டார் குழந்தையானந்த சுவாமி திரைலோக்கிய சுவாமின்னு பேரு இருக்கட்டும்ங்க எங்கிட்ட இருக்கு நிறைய இருக்கு யாருக்காவது கொடுங்க நல்லா இருக்கு சிவா திரைலோக்கிய சுவாமின்னு அவருக்கு பேரு காசியில கங்கையில மல்லாட்டப்படிக்கிட்டே போவாராம் பார்த்து கும்பிட்டு உங்களுக்கு புண்ணியம் ருக்மிடி அம்மா நம்ம ஊரை சேர்ந்த ஒரு அந்த விட்டு நந்தை பிராமணர் ஆயிரம் பேருக்கு சோறு போடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டாங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகட்டும் ஆயிரம் பேருக்கு சோறு போடுறேன் வேண்டிக்கிற பொழுது ஈசியா வேண்டிக்கிடுவோம் தெரியும் இந்த முல்லை யாராவது எடுத்து விட்டுட்ட என் சொல்ல பாதியை கொடுத்து நினைச்சுட்ட சொத்து பத்து கோடி ரூபா பாதியில் அஞ்சு கோடி ரூபா சும்மா நினைச்சுட்டான் ஒரு தொண்ட சிக்க போது என்ன நினைச்சியோ அதுல பத்து கொடுத்து கொடுக்கலாம் மாட்ட போது நினைச்சு காசிக்கு அனுப்பிச்சிட்டாங்க அங்க காசி நாட்டு போட்ட நகரத்தார் சக்கர ஒண்ணு இருக்கு அந்த புண்ணிய ஆண்கள் வருஷமா நேரம் கிடைச்சா என்ன பண்றாங்க காசுகள அனுமான் காட்டில இருக்காங்க ஆயிரம் பேருக்கு சோறு வடிச்சு போடணும்னு சொல்லி இருக்கு அவளுக்கு வசதி இல்லை இப்ப என்ன செய்யலாம் சங்கரவணம் சங்கல் நாட்டுல போய் கேட்டாங்க அங்கே பெரியவர் சொன்னார் குழந்தையானந்த சுவாமி இங்க இருக்காரு திரையோக்கிய சுவாமினு பேரு அவருக்கு சோறு போட்டா போதும் பாட்டு சந்தோஷம் வந்து சாமியை பார்த்தது சாமி அப்படி நிமிர்ந்தாரு சாமி நான் மத்தியானம் நம்ம வீட்டுல வந்து சாப்பிடணும் சிரிச்சிட்டாரு சரி நான் மத்தியானம் இந்த கங்கையில நீந்தினபடி ஹனுமான் காட்டுக்கு போயிட்டாரு வயசுல குனிய முடியுமா இருபத்தஞ்சு வயசுலயே கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல கேட்குது அப்படி கெட்டு போனோம் கீழே உட்கார்ந்துட்டேன்னா சாப்பிட்டு எந்திரிச்சா மறைந்தால் வெளியே வராது வயசு குளிமாறிவார்ையளம்பிட்டு அப்படியே விழுந்து படுத்து நீந்த சிரிச்சபடி இந்த அம்மா எச்சையை எடுக்கணும் ஞானிகள் சாப்பிட்ட இலையை கண்டடத்துல போடக்கூடாது குழியை தோண்டி அடுக்குள்ள போட்டு புதைக்கணும் இதுதான் பழைய சம்பிரதாயம் அதே மாதிரி குளிய தோண்டி இலையை போட்டு பார்க்கிறாங்க என்னடா இப்ப தானே எடுத்தோம் ஒருவேளை மறந்து போச்சோ அந்த நமக்கு வந்துருச்சோ இந்த திடீர்னு மறந்து போகும் பாருங்க அது மாதிரி எது மறந்து போச்சோ திரும்ப எடுத்துட்டு போய் குழையை போட்டு பாட்டுக்கு முதுகு ஒடிஞ்சு எடை எடுத்து கொண்ட போட்டு திருப்பி வந்து பார்த்தவன் தெரியும் இருக்குன்னு பார்த்த தாங்கள பக்கத்து எல்லாம் கூடி போயிட்ட என்னடா எல முறைக்கு சாமி கேளு சாமி சிரிச்சுகிட்டாரு சாமியை மன்னிச்சு என்ன ஆயிரம் பேருக்கு சோறு போடுறேன்னு சொன்ன ஆயிரம் எலையாவது எடுக்க வேண்டாம் என்ன சோறு மறைச்சு முடியாதது சொல்லிக்காத கடவுள உங்கட்டுரம் கேட்கிற கூட போதும்ோன்றாது தோன்றாது உனக்கு இனிமே பிறவியும் தோன்றாது போ மகானுக்கு சோடு போட்டா பிறவி வராது மகானுக்கு சோடு போட்டா ஆயிரம் ஜென்மத்து பாவம் போயிடும் நிறைய நிகழ்ச்சிகள் நேரம் கிடையாது அதுக்கு மேலே போற கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் திருக்குடல் மலை பரவ நாளையே கொலை வீட்டுக்கூடிய சமாதி கோவில் ஒரு புயலார் இருப்பார் கீழே காலை வச்சு குத்த வச்சபடி உட்கார்ந்து இருப்பார் சாமி ஒரு கோவிலை கட்டியிருப்பார் உணர்ந்து போக்க விதி அபிஷேகம் தண்ணீர் கட்டுவந்த சாமி அந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கார் ஒரு மேட்டில் எல்லாரும் போய் சாமி வாங்கிக்கிறாங்க கொடுக்கிறார் திருமணம் பதினஞ்சு பண்ண போவதை பண்ணனர் வாடியார் சுவாமி புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள் பிறக்கலுக்கு முன்னாலே அவர் பிறப்பார் என்று சொன்னவர் சுவாமி மாயாண்டி சுவாமி அந்த குழந்தை புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகளாக கொலி வைத்திருந்த காலம் கட்டிக்குளம் சுவாமியினுடைய படத்தை அச்சு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தது கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் திருக்கூடல் மலையில இருக்கார் இறப்ப கோனார் ஒரு புண்ணியவான் நம்ம வடக்கு மாசு வீதியில கருப்பணக்கோனார் ஒரு பெரிய கோடீஸ்வரர் பெரிய அருளாளர் நிறைய வாரிவாடி தர்மம் பண்ண புண்ணியவான் வீட்டில் பழனி அந்தவரை வச்சு கும்பிட்டவர் அவருடைய பொருளை இழப்ப கோனார் இவருக்கு இளம் வயசுல மரணம்னு சொல்லிவிட்டான் ஜோசியன் கட்டிக்குளம் சாமி காப்பாத்தி அந்த மரணத்திலிருந்து அடிமை ஆயிட்டார் தன் சொத்துக்களை கூட கோயிலுக்குன்னு கொடுத்தார் கட்டிக்குளம் சாமி சொன்ன மாதிரி திருக்கூடல் மலையிலே பெருமாளுக்கு கோயில் எல்லாம் கட்டினார் ஒரு நாள் கட்டிக்குளம் சாமிக்கு முன்னாலே இருளப்ப கோனார் நிற்கிறார் அந்த குடும்பத்தார் அவரை காணாயினான்னு சொல்லுவாங்களே தவிர அவர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க அவளது பெரியவர் இருளப்ப கோனாரு அதே மாதிரி கட்டிக்குளம் சாமி பேர சொல்ல மாட்டார் மாயாண்டி சாமின்னு சொல்ல மாட்டார் ஏன் தெரியும் இல்ல ஒரு நாள் மாயாண்டி சாமி அங்கே உட்கார்ந்து இருக்காரு கோனார் இங்க யாரையோ மாயாண்டின்னு கூப்பிட்டு சாமி வந்து என்னன்னுட்டாரு எப்படி இருக்கு இவருக்கு குருநாதர் எனக்கு கடவுள் எனக்கு உசுர கொடுத்த புண்ணியவான் அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு அவர் வந்துட்டே இனிமே சொல்ல மாட்டேன் குருநாதர் பேர சொல்லப்படாது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பள்ள பேர சொல்ல மாட்டார் பிள்ளை வாழும்பர் இப்பவும் நம்ம பயல வாத்தியார் பேர சொல்றது இல்லை அவருக்கு ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுறாங்க நம்ம காலம் இப்படி ஆகி போச்சு கட்டி குள சாமி அப்படி வாழ்ந்தவர் இரளப்ப போனார் போய் நிற்கிறார் நான் காசிக்கு போகணுமே கட்டுக்குள்ளாமி சிரிச்சாராம் காசிக்கு போகணுமா காசியை காசியை திருக்குடல் மலையில அன்னதானம் பண்ண அன்னதானம் பண்ணாதான் காசிக்கு போகலாம் இரளப்ப கோனார் பெரிய பணக்காரர் எவ்வளவு பேருக்கும் சாப்பாடு மலை எல்லாம் இலை இலையெல்லாம் மலை திருக்குடல் மலை இந்த போலீஸுக்கு இந்த பக்கம் இருக்கு பாருங்க அந்த இடம் போய் பார்த்துட்டு வாங்க கட்டி சாமி பேசுறதுக்கு மனத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார் கருப்பன் மனம் மானாமது முன்னால் கட்டி குளத்துக்கு பக்கத்தில் கூட்டிட்டு போயிட்டார் ஒரு தீபாராதனை காமிச்சார் தீபாராத பார்க்கிறார் கோனார் தீபாராத தெரியல காசி விஸ்வநாதர் தெரிகிறார் இந்த பக்கம் விஸ்வநாதர் துர்கா தேவி காசி முழுக்க தெரியுது கங்கை ஓடுது அப்படியே கும்பிட்டு அப்படியே விஸ்வநாதா விஸ்வநாதா விஸ்வநாதா மூணு நிமிஷம் ஆச்சு தீபாராதனையை வச்சார் முடிஞ்சு போச்சு கற்பனைகளுக்கு வந்துட்டார் காசி காட்டப்பட்டது எங்க கற்பனை மனத்தில் கட்டுவாசி அதுக்கப்புறம் காசிக்கு போட்டு திரும்பிட்டார் இழப்ப கோனாருக்கு காசி இங்கேயே காட்டப்பட்டது முக்கியமான அடுத்த செய்திக்கு வர்றேன் பகவான் ராமகிருஷ்ணர் இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு முறை வயிற்று வழி வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி சொற்றம் தே வருஷம் மறந்து போச்சு வைத்துவலி வருது வைத்து வழி வந்தா சாரதாமணி தேவியார் பக்கத்தில் இருக்கிறாங்க பகவான் ராமகிருஷ்ணர் இந்த அடையில் இருக்கார் வைத்து வலிக்குது அவருக்கு பார்த்துக்கணும் மென்மையான சாப்பாடை தான் கொடுக்கணும் வைத்தவலி என்ன செய்யலாம் ஒரு பொண்ணு முக்காடு போட்டுக்கிட்டு வந்தா கருப்பா இருக்கா அழகா திருத்தமா இருக்கா எல்லா சேவையும் அந்த பொண்ணு செய்யுது ஆட்சியது ஒரு நாள் பகவானுக்கு முன்னால போய் நிக்குது சாரதாமணி தேவியார நிக்கிறாங்க அம்மா நீ எங்க இருந்து வர்ற நான் இருந்து வர்றேன் பகவான் ராமகிருஷ்ணர் கண்டுபிடிச்சிருந்தார் அண்ணபூரணி மறைஞ்சிட்டார் அன்னபூரணி வருவாளா வருவா சாப்பிடுற போது நினைச்சுங்க தாயே சோறு போடுறியே தனோ இந்த சோறு கிடைக்கணும் தனோ சாப்பிடுறதுக்கு உணர்ந்து நல்லா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம இருபத்தி நாலு இட்லி சாப்பிட்றேன் முதல கோது அவனையே பார்த்துட்டு ஓடுகிறவர்களுக்கு பகவான் கருணை நல்லா சாப்பிடுவாரு வாரியசாமி எண்பத்தி நாலு வயசுல திவ்யமா சாப்பிட்டார் ஒண்ணும் உடம்புக்கு தொல்லை கிடையாது உடம்பு ஊதி போச்சு கால் மதிய நல்ல வெம்பு துன்பமும் கிடையாது கடவுள் கொடுத்தாத்தான் எல்லாம் ராமகிருஷ்ணர் உடனே கவலையோடு எடுக்கிறாங்க சாரதாமணி தேவியார் காசிக்கு போங்கிறாங்க காசிக்கு போகணும் கங்கையில் குளிக்கணும் வீட்டு பக்கம் நடந்து வர்றாங்க தட்சிணேஸ்வரத்தில் மா திருவடையை தொட்டு கும்பிடுவாங்க திருவானந்த வாரியார் சுவாமி ஒரு முறை இலங்கைக்கு போனார் இலங்கையில ஒருத்தர் அவரு நாஸ்திகவாதி கடவுளே கிடையாது கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படிங்கிற கோஷ்டி ஆனா தமிழ் பிரியார் மேல பிரியம் ஒரு பத்து நாள் பிரசந்தன் கேட்டார் ஒரு நாள் அங்கிருந்து வந்தார் சாமி நாளையிலிருந்து நீங்க பேசாத ஒருத்தர் சொன்ன எனக்கு எப்படி இருக்கும் போதும் அர்த்தம் ஏன் எனக்கு பெரிய தொழில போச்சு என்னையா என்ன ஆச்சு நீ இந்த பாட்டுக்கு ஒரு நாள் கழுகுனா அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் தூண்டிக்கிட்டு இருக்கேன் தண்ணி ஜெல்லி படுது எங்க வீட்டுக்காடு என் கால தண்ணீரை விட்டு கழுகை கும்பிட்டு இருக்கா என்னன்னு கேட்டேன் சாமி சொன்னாரு நான் மோட்சத்துக்கு போகணும் இந்த எனக்கு புரிந்து அருள் பண்ணுறா ஒரு ரகசியம் சொல்றேன் காலையில எந்திரிச்ச உடனே பொண்டாட்டி முகத்துலதான் முனிக்கிறதுன்னு புரிசி இருக்கணும் அந்த குடும்பத்துல சண்டையே வராது பொண்டாட்டி முகத்துலதான் முனிக்கணும் கண்ட மனத்திலையும் படத்திலையும் இவர்களுக்கு மேல விழுகுது இந்த அம்மா எடுத்து குடிக்கிறாங்க பார்க்கிறாங்க குருதேவர் மறைஞ்சிட்டார் ஓ காசு கங்கையை குருதேவர் இங்கே கொண்டு வந்து விட்டார் விவேகானந்த சுவாமி காசிக்கு போறார் குரங்கு துரட்ட ஆரம்பிச்சது வந்தார் எதிர்த்து நில் எதிர்த்து நின்றார்கள குழந்தை எல்லாம் ஓடி போயிடுச்சு தீமை வருமானம் எதிர்த்து நில் இப்ப காசிக்குள்ள போறோம் விஸ்வநாதர் சந்நிதி நிறைய பாதுகாப்புகள் கழிதர்கள் அதிகம் கழுத்திலே மலையெல்லாம் போட்டுக்கிட்டு போகக்கூடாது அத்துக்கிட்டு போயிடுவான் ஒண்ணும் கேட்க முடியாது அல்லது குறுக்கில் போகலாம் ரஞ்சித் சிங் அமைத்த அந்த கோபுரம் ராஜா ரஞ்சித் சிங் விஸ்வநாதன் அவளது அற்புதமா அந்த மூளையில் அடுப்பார் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் காலையில் மூன்று ஒரு அபிஷேகம் பண்றாங்க ரகசியமான அபிஷேகம் ஐநூறு ரூபாய் டிக்கெட் கொடுத்தா பார்க்கலாம் பத்து பதினஞ்சு பேருக்கு மேல முடியாது லெட்டர் வாங்கினா ஒரு அஞ்சாறு பேர் பார்க்கலாம் போய் பார்த்தேன் என்ன பேசணும் பேசக்கூடாதுல்ல அன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு எந்த பணத்தை வச்சிருக்கானோ அதுல ஒரு பணத்தினுடைய சாம்பல எடுத்துக்கிட்டு வந்து காலையில் மூன்றரை மணிக்கு கரைச்சு முதல் அபிஷேகம் விஸ்வநாதருக்கு அது இது நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய உபயம் மத்தியம் பதினோரு மணிக்கு அற்புதமான அபிஷேகம் அதுவும் அவர்கள் உபயம் அந்த உபயத்துக்கு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவங்க சத்திரத்திலிருந்து வருவாங்க எல்லாம் ஒரு இருபது பெட்டி ஆளவுக்கு தூக்கிக்கிட்டு வருவாங்க இன்னென்ன கட்டளை இன்னென்ன அபிஷேகம் இருக்கு அவ்வளவுதான் வரும் குளிர்காலத்திலே சாமிக்கு ஒரு கோட்டு பண்ணி கொடுத்திருக்காங்க மாரி மாசத்திலையும் ஐப்பசி கார்த்திகையிலையும் விசுவர் கண்டு சாத்துவாங்க நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பண்ணி கொடுத்தது சந்தனம் அவர் காலையில் இருந்து தேய்ச்சு இருப்பாரு நான் எப்ப போலாலும் அவர் தேய்ச்சு தான் இருப்பாரு காலையில் மத்தியானம் ஜாயம் தரும் சந்தன கட்ட சந்தன கல்லு ராத்திரி ஏழு மணிக்கு இவ்வளவு சந்தனம் தேரும் ரா பூஜையிலே விஸ்வநாதருக்கு எல்லா தண்ணீரையும் எடுத்து விஸ்வநாதர் உடம்புல அபிஷேகத்தை பண்ணி சந்தனத்தை வச்சு பூவ நாள் அலங்காரம் பண்ணி பக்கத்தில் படுக்கிறதுக்கு ஒரு ஒரு கட்டில் ஒண்ணு போட்டு அவர் முகத்தை அப்ப பார்க்கணுமே ரொம்ப அழகா இருக்கும் இந்த ராத்திரி ஒன்பதரை மணிக்கு ஒரு பூஜை அந்த பூஜையில பார்த்துட்டா ராத்திரி கூட கனவில் அந்த விஸ்வநாதர் தான் இருப்பார் அப்படி அலங்காரம் அந்த பண்டாக்கள் புண்ணியவான்கள் சின்னநாத பெருமான் அவளது அழகு சரி விசாலாட்சி எங்கே இருக்கிறா மதுரையிலே மீனாட்சி அவளது பிரபலமோ காசிகளே விசாலாட்சி அவனது பிரபலம் ஆனால் விசாலாட்சி ஒரு சந்துக்குள்ளே இருக்கிறான் ியாடம் அர்த்தம் அங்க அடிக்கடி போற பழகி போச்சு ஆறாயிரம் சந்து மேலத்தோட போகும் கணக்காரம் போட எந்திரிச்சு கும்பிடுவான் காலையில் ஒரு தரம் போகும் ராத்திரிக்கு ஒரு தரம் போகும் ஏன் கும்பிடுறான் அவன் சொல்றான் தந்தையில் வெள்ளம் வந்துருச்சு பூஜை நின்று போச்சு நாட்டு போட்ட சத்திரத்து பூஜை மட்டும் சத்திரத்தில் மரியாதை ராத்திரி ஒன்பது ஒரு புகழ்பெற்ற மடாதிபதி அவர் கேட்டார் ராத்திரி பூஜை எங்களுக்கு விட்டுக் கொடுங்க ஒரு கோடி ரூபாய் பணம் தர்றேன் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கிட்ட வந்து ராத்திரி பூஜை எங்களுக்கு விட்டு கொடுங்க ராத்திரி பூஜையை இவர்கள் ஒரே வார்த்தை கடவுள் தர்மத்தை தொடர்ந்து நடத்தித்தான் பழக்கமே தவிர அதை விட்டதா இதுவரைக்கும் சரித்திரம் கிடையாது இன்னைக்கு அந்த மதாதிபதி பேசாம விட்டுட்டார் அந்த தங்கத்தினாலே ஒரு சாலாட்சி விக்ரகம் இப்போ நாளைக்குள்ள இருக்கிறார் அந்த நிர்வாகம் முழுக்க நாட்டுக்கோட்டை செட்டியார்களைச் சேர்ந்தது இவர்கள் தெரிந்து நாளும் தலிகை நிர்வாகம் முழுக்க இவங்க நிர்வாகம் விசுவதற்கு பக்கத்துல எதிர்த்தா கூட அன்னபூர்வணிக்குமா மாதா தந்த அன்னபூரணி மேல நிறைய சாப்பாடா அன்னபூர்ணி அன்ன பூரணி தான் அவளது சாப்பாடு நடக்குது மத்தியானம் காலையில் நிறைய பிரசாதங்களுக்கு பஞ்சமே இல்லை என்ன கஷ்டம் இல்ல இனிப்பு சுகருடைய ஆழ்வு போனா ஓடியாந்துருவாங்க எனக்கு இனிப்பு பிடிக்கும் நான் அதனால நல்லா வாங்கி சாப்பிட்டுருக்கேன் இது வரைக்கும் சுகர் வரல இனிமேல் மீனாட்சி கட்டலை எப்படியோ காசியில விஸ்வநாதரை கும்பிட்டு அன்னபூராணி மாதாவை கும்பிட்டு அவளுக்கு முன்னாலே மேரு மேருவில பூஜை விசாலாட்சியை கும்பிட்டு துன்பி விநாயகர் அவர் யாரு டுண்டி விநாயகர் அட்டை என்ன தெரியுமா அது ஓ எல்லாரும் இவரை நாடி வருவதால் நாடம் விநாயகர் துண்டினா நாடி வரக்கூடிய சிக்கச்சேன்னு இருப்பார் செந்தூரம் செந்தூரேய பூசினார் தெரியுமா சீதாதேவி செந்தூரத்துல பொட்டு வச்சாலேய சுவாமி பக்கத்துல போனாரா இது என்னமா சிவப்போட்டு வச்சிருக்கிறீங்க செந்தூரம் இது வச்சா என்ன ஆகும் நான் நெத்தியில பொட்டு வச்சா ராமருக்கு பாதுகாப்பு வைக்கிற பொட்டு புருஷனுக்கு பாதுகாப்பு தாலியில வைக்கிற குங்குமம் பாதுகாப்பு பொண்டாட்டி மீனாட்சி குங்குமம் சீட்டாட்டத்தில் ஜெயிச்சு வரமாட்ட ஆமா இதெல்லாம் சத்தியா பல பேரு பொண்டாட்டியினுடைய ஜாதக விசேஷம் புருஷன் சக்கரவர்த்தியா இருப்பார் என்ன நீங்க நெத்தியில பொட்டு வச்ச ராமருக்கு பாதுகாப்பா ஆமா செந்தூர எங்க கிடைக்கும் அங்க கிடைக்கும் வாங்கிட்டு வந்தாராம் உடம்பு கூட பேச்சாராம் என் ராமனுக்கு உடம்பு கூட பாதுகாப்பாக செந்தூரத்துல ஆஞ்சநேயர் சுவாமி அங்க பாருங்க செந்தூரத்துல ஆஞ்சநேயர் அதுக்கு போறதுக்கு முன்னாலே போற வழியில கடைகள் சாட்சி விநாயகர்னு ஒருத்தர் நம்ம கும்பிட்டு போறதுக்கு அவர் தான் சாட்சி அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு சரசுரலிங்கம் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் கடைக்காரங்க மூடிவிட்டாங்க நாங்க உள்ள போய் பார்த்துடுவோம் காலம்பூர அஞ்சு மணிக்கு போனா கடையை திறக்க மாட்டான் மற்ற நேரத்திலே சுத்தி கடையை வச்சிருவான் ஆனாலும் போய் பார்த்துட்டு வந்துடுவான் குண்டி விநாயகர் ஒரு பக்கம் துர்காதேவி ஒரு பக்கம் புர்லா மந்திர் அவன் கட்டி இருக்கிற கோயில் பெரிய சிவலிங்கம் ஆனா சாநித்தியம் இல்ல பார்க்க நல்லா இருக்கு இன்னொரு பக்கம் வந்தா துசை மானச மந்திர் துவசதாஸ் இருந்த இடம் நிகழ்ச்சிகள் முழுக்க அங்க சிற்பங்கள் மாதிரி பெண்மைகளை வச்சு நடத்தி காட்டுறான் தாண்டி போன சாரநாத் புத்தர் மகா புத்தர் அவர் பிரார்த்தனை எல்லாம் எழுதப்பட்ட இடம் இவரது எங்கே காசியில காசியிலிருந்து இருநூத்தி ஐம்பத்தி கயா புந்தம் போடுறது கயாவில நம்முடைய முன்னோர்கள் வந்து காத்து கிடக்கிறானா நம்ம வம்சத்தில் எவனாவது ஒருத்த வந்து அந்த ஆற்றில தண்ணி வந்து நாம் பார்த்ததே இல்லை தண்ணியே கிடைக்காதுங்க ஊட்டி தோண்டி இருக்கான் ஒரு டம்ளர் தண்ணி அஞ்சு ரூபா அதை வச்சு பிண்டம் போடுறது பெண்கள் பிண்டம் போடலாம் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதாதேவியும் புந்தம் போட வந்த பொழுது ராமர் ஏதோ வேலையா வெளியில போக அதுக்குள்ள அமாவாசை நேரம் முடிய போகுது அதனால இருந்தவர்கள் சீதாதேவிய கூப்பிட்டு புந்தம் போட சொல்ல மாமனார் தசர்த சக்கரவர்த்திக்காக சீதை புண்டம் போட்டால் அன்னையிலேந்து இன்னைக்கு வடக்கி பெண்கள் புந்தம் போடலாம் தயாவில இன்னொன்னு தெரியுமா அச்சம்னு ஒரு பெரிய மரம் பெரிய மரம் அந்த மரத்தின் கீழே போய் ஒரு பழம் ஒரு கால் ஒரு பூ ஒரு இலை சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி விட்டோம் கயாவில் காசியில் நாம் போன பொழுது அவர் அங்கே வேப்பம் பழத்தை விட்டுருங்க தினமும் நீ எது சாப்பிடுறோ அதை விடு நான் கொய்யா பழத்தை விட்டேன் விட்டேன் அது ஒரு பெரிய வேடிக்கை கொய்யா பழத்தை விட்டு விட்டு காசிக்கு வந்து காசியில பத்து நாள் தங்கி ரயில்ல வந்து உட்காடுறேன் உருமலைப்பேட்டையில இருந்து ஒருத்தர் வந்து பத்து கொய்யா பழத்தை கையில விடுத்து ஐயா சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குறாரு இப்ப தான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் வச்சுக்க முடிஞ்சு வச்சு என்ன காய் விடலாம் பரங்கிக்காய விட்டேன் இந்த சக்கர பூஷணிக்காய் பரங்கிக்காய் அதை விட்டேன் விடணுமா வேற எண்ணத்தையாவது விடலாமா ஏன்னு கேட்டேன் தயம் பின்னால ஒருத்தர் இருக்காரு மிருதங்க வித்துவான் எங்க வீட்டுல கீழே உட்கார்ந்து ராத்திரி பூரா அடிச்சே கொள்றாரு அவர் எது விடலாம் கேட்கிறாரு இடிப்பு ஒடிஞ்சு போச்சுக்கு வரதை விட்டு என்ன வேடிக்கையா பண்றாங்க ஒரு பழம் ஒரு பூ ஒரு காய் ஒரு இல தண்ணீர் சத்தியம் எம்பெருமானுடைய சன்னிதானம் கதாபரமூர்த்தி பெருமாள் அற்புதமா இருக்கார் கொஞ்ச தூரம் தாண்டி போனா புத்தக பெருமக்கள் கோயில் கட்டி இருக்கோம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது கோயில் அற்புதமா இருக்கும் இதெல்லாம் அயோத்தி அலகாபாத் கயா காசி பார்க்க வேண்டிய திருத்தலங்கள் அயோத்தியிலே சரையு நதி நான் பலமுறை போனேன் அநேகமா வடத்த அக்டோபர் இரண்டாம் தேதி திரும்ப கிளம்புறேன் என்ன சொல்ல சொல்ல ஆசையா இருக்கு இன்னொரு திரும்பல் பார்க்கலாமே அயோத்தியை பத்தி ஒரு நாள் பேசலாம் மணி ஆகிவிட்டது காசி யாத்திரையை கல்யாணத்துல காசி யாத்திரை போவாங்க எடுத்துட்டு காசி யாத்திரை போவே மாமனார் போய் இல்ல வாங்க என் பொண்ணை கட்டிங்க நீங்க காசிக்கே போவேண்டா அவ அன்னபூரணியா இருப்பா கூட்டிக்கிட்டு வர இப்ப நம்ம காசி யாத்திரை முடிச்சுட்டா நாளைக்கு முழுக்க நம்ம மதுர மீனாட்சி உங்களுக்கு தெரியாத செய்திகள் பல மதுரைக்கு எட்டு பக்கத்துல எட்டு சிவன் கோயில் இருக்கு இங்கேயே இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது மதுர மீனாட்சியினுடைய கருணைக்கு எல்லாம் கிடையாது அவள் கருணைதான் இங்கே பேச வைக்கிறது உங்களை கேட்க வைக்கிறது நாளை முழுக்க மதுரை மீனாட்சியினுடைய திருக்கருணை சொக்கலிங்க பெருமான் பெருமை இன்றைக்கு காசியினுடைய அந்த திருத்தல யாத்திரையை நிறைத்து கொண்டு திரும்பவும் மதுரைக்கு வந்து சேருகிறோம் விஸ்வநாத பெருமான் அன்னபூரணி விசாலாட்சி இவர்கள் கருணையினாலே எல்லோருக்கும் எல்லா விதமான இன்பங்களும் வாய்ப்பதாக நம்முடைய ராமகிருஷ்ண மனத்தின் தலைவர் கமலாத்மானந்த மகாராஜ் அவர்கள் அவருக்கு வழிபடு தெய்வம் காசி விஸ்வநாதர் பலமுறை கனவுளே காசி விஸ்வநாதரை பார்த்தவர் கமலாத்மானந்த மகாராஜ் காசின் அவளது ஈடுபாடு அந்த காசியை சந்தித்தோம் இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி என்று கூறி என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு நமக்கு இந்த இடத்தை கொடுத்து உதவி இவ்வளவு பேர் கேட்க வைத்த புண்ணியத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறங்காவலர் கண்ணன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய இணை ஆணையர் ஜெயராமனையா அவர்களுக்கும் நம்முடைய ஆயிரக்கணக்கான நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஒரே ஒரு நிமிடம் ஒன்றரை மணி நேரம் கேட்டோம் ஒரு நிமிஷம் நன்றி சொல்லிட்டு போயிடுவோமே இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு இவ்வளவு பெரிய அரங்கத்தை நமக்கு கொடுத்திருக்கும் பெரும் மரியாதைக்குரிய தக்கார் அவர்களுக்கும் பெருமரியாதைக்குரிய ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும் ஒன்பது நாட்கள் மிக அமைதியாக இவற்றை கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் முதலில் நன்றியை கூறிக்கொள்கிறோம் ஒன்பது தளங்களை பார்த்து விட்டோம் பத்தாவது தளம் நீங்கள் பார்க்காத மதுரையை உங்களை காட்டுகிறேன் என்று கூறியிருக்கிறார் அந்த ஐயாவுக்கும் உங்கள் உங்கள் அனைவரது சார்பிலும் திருப்புகல் சபையின் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறோம் ஒலி அமைப்பு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம் இன்று நீங்கள் பத்து நாள் இங்கே கேட்காட்டிலும் பரவாயில்ல இங்கே மட்டும் இல்லை உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் கேட்பதற்காக அதை பதிவு செய்துகின்றிருக்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இங்கு இல்லாவிட்டாலும் இங்கேயே நினைப்பாக இருக்கக்கூடிய மரியாதைக்குள்ளிய கிருபாசங்கர் ஐயா அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்க நன்றி கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை தனிவேல் வாழ்க டம் வாழ்கவ்வே ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வாழி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லா நம வெற்றிவேல் முருகனுக்கு